சச்சிதானந்தூபாய விஷ்வோத்பதிஹேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீ கிருஷ்ணா நம தாத்தூபே விரகுகுமக்கம் அனதிநனியபகர்ஷதி தயாமயமான இந்த சிருஷ்டியைப் பற்றி இதுவரைக்கும் சொன்னார் இப்போ வந்து இந்த லயத்தை பற்றி சொல்கிறார் பிரளயத்தை காமிச்சு தரத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் என்று ஸ்ரீதரிய வியாக்கியானத்தில் பார்க்குறோம் ஏவம் மாயாமயீம் சிருஷ்டி உக்துவா பிரளயம் தரிசிதும் ஆரபத்தே இவ்வாறு மாயாமயமான சிருஷ்டியை உபதேசம் செய்துவிட்டு படைப்பை பற்றி சொல்லிவிட்டு அதனுடைய ஒடுக்கம் பிரளயத்தை பற்றி காட்டித்தருவதற்கு தொடங்குகிறது இந்த ஸ்லோகம் என்கிறார் தாத்தூபப்ளவ ஆசன்னே தாத்து அப்படின்னு சொன்னால் தாத்து நாம் பஞ்ச மகாபூதானாம் இந்த பஞ்ச மகாபூதங்களெல்லாம் உபப்ளவே ஆசன்னே உபப்ளவேனு சொன்னால் நாசஹேதவ் ஆசன்னே அது அழிவதற்கான காரணம் வந்தவுடன் அதாவது எல்லாரோட கர்மாவும் முடிகிற போது இந்த சமஷ்டி கர்மா பூர்த்தி ஆகிற சமயத்தில் பூர்த்தி ஆகிறதுனா ஒடுங்கிற வேண்டிய நேரத்தில் வக்தம் வியம்னு ஸ்லோகத்தில் இருக்குது தாத்தூ பப்ளவ ஆசன்னே வக்தம் திரவிய குணாத்மக்கம் எல்லாமே வக்தமாக இருக்கக்கூடிய இந்த திரவ்யம் அதாவது திரவியம்னா ஸ்தூலம் குண சூக்மம் வியங்கிறதுக்கு காரியம்னு அர்த்தம் இந்த வெளிப்பட்டுருக்கிற மேனிஃபெஸ்ட்டாக இருக்கிற இஃபெக்ட் ப்ராடக்ட் எல்லாம் ஸ்தூலமாக இருக்கிறது குணஹான அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் சூக்மமானது ததாத்மக்கம் அப்படிப்பட்ட திரவியகுணாத்மக்கம் திரவியகுணாத்மகம் அதுக்கெல்லாம் அது எதிலிருந்து வந்தது ததாத்மக்கம் அவ்வியக்தம் ஹவ்யக்தாய அபகரிஷதி தாது பப்ளவ ஆசன்னே வியக்தம் திரவியகுணாத்மகம் சர்வம்னு போட்டுக்கலாம் சர்வம் ஹியவ்யாய அபகரிஷதி அது அவ்வியத்துக்கு போகிறதுக்கு அதாவது அன்மேனிஃபெஸ்ட் டார்மெண்ட்டுன்னெலாம் சொல்கிறோமே தோற்றத்துக்கு வராத நிலையிலிருந்து தோற்றம் தோன்றி இருக்கிறது வெளிப்பட்டு இருக்கிறது மீண்டும் தோற்றத்துக்கு வராத நிலைக்கு போகிறது பகவத்கீதையில பார்க்குறோமே அவ்வக்தாதீனி பூதானி வியக்தியானி பாரத அவ்யக்திதனான்யே தத்ரகா பரிதேவனான்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தை பார்க்குறோம் அன்மேனிஃபெஸ்டாக இருந்தது மேனிஃபெஸ்டு திரும்ப அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போய்டுறது நம்ம தூக்கத்திலிருந்து முழிக்கிறோம் முழிச்சி பழகி தூங்க போய்டோமே அதை போல தான் விதையிலிருந்து மரம் வரது மரம் வந்து விதையை கொடுத்து திரும்பவும் அவ்வியமாக அது போல புரிஞ்சுக்கணும் திரவிய குணாத்மகம் சர்வம் அவ்வக்தாய அபகரிஷதி அவ்வக்த நிலைக்கு போவதற்கு அதை அபகரிஷனம் பண்றார் அதை எல்லாம் இழுக்கிறார் அப்படின்னு சொல்றார் யாரு அநாதி நிதனஹா காலஹா காலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அர்த்தம் காலோஸ்மி லோகக்ஷய கிருத்து என்று பகவான் கீதையில் சொல்றார் இல்லையா பதினோரா அத்தியாயத்தில் அதை இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம் அநாதி நிதனஹா நிதனகான்னு சொன்னா அழிவுன்னு அர்த்தம் அதாவது அநாதி நிதனஹான்னா ஆதியும் அந்தமும் அற்ற அந்த கடவுள்னு அர்த்தம் தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த கடவுள் ந ஆதி நிதனா சுவாமிகிஷ்ரம்லேயே நிதன பதய நமகங்கிறோம் நிதன இந்த சம்ஹாரத்துக்கு தலைவன் அர்த்தம் எல்லாவற்றையும் அன்மேனி டார்மெண்ட் நான் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறேன் புரியணுங்கிறதுக்காக வேண்டி ஆஹா தோற்றத்துக்கு வராத நிலைக்கு மீண்டும் போவது அவ்வக்தா வக்தய சர்வாக பிரபவத்யஹராகமே ராத்திரியாகமே பிரலீயந்தே தத்தைவா வியக்தம்யகே இதுவும் எட்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பார்க்கலாம் நாம் அநாதிநிதனஹா காலஹா அடுத்த காலஸ்வரூபமாக இருக்கிற கடவுள் காலமே வடிவான இறைவன் அநாதி நிதனஹா தொடக்கமும் முடிவும் அற்ற அந்த இறைவன் இவற்றை என்ன பண்ணுறார் லய காலத்தில் அத்தனை உள்ள ஒடுக்கிக்கிறார் அப்படிங்கிற கருத்தை இங்கே உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவில் நாம் புரிஞ்சுப்போம் அடுத்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் தா தூ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 நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்களது மொபைலில் பெற எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு என்ற எண்ணுக்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவோம்